கருந்து கலந்த அவர் பத்திரக்கு நிதி திருந்து திருந்து தருதியம் திருந்து தார் உதியமுகம் ஈந்து அளித்தது இது அந்த தொடர்பு நம்ம மறந்துடுவோங்கிறதுக்காக நாம் சென்ற மாதிரி என்ன படிச்சு செய்யுமோ இல்லைங்க அப்படியே இருக்கு என்னமோ அது ஒண்ணு அவ்வளவு ஞாபகம் இல்லைங்க பாண்டி மன்னன் அந்த பானபத்தருனுக்கு ஒரு பரிந்துரை கடித்தம் கொடுத்து ஆமா எங்க யாருக்கு பரிந்து கொடுத்தார் சேரமான கொடுத்து அந்த பரிந்துரையினாலே வந்து அவன் நிரம்ப பொருள் கொடுக்க அது பெற்று வந்த வரலாறு அதுக்கு என்னன்னு பேரு திருமுகம் கொடுத்த என்று அதை படித்தோம் இனி அடுத்து அந்த பாணருக்கு எந்த பாணர் எப்படி பொருள் தொகையை வந்து வாங்குவதற்காக இந்த சேரடத்துல அனுப்பியமோ அதே அந்த பானபத்தருக்குத்தான் இன்று தொடர்பு தெரியுது இனி அந்த பானபத்திரனுக்கு என்ன பலகை என்கிற முன்புடைய நாயகனை முப்போதும் புகுந்திரி இன்புறும் ஏழு கிழவன் இருநிதியம் அருளிய பின் ரொம்ப அருமை நல்ல செல்வம் கொடுத்துட்டாங்க கொடுத்ததுனால என்ன ஏற்கனவே இந்த பானபத்திரன் ஒரு காலம் அல்லது ரெண்டு காலத்துக்கு தான் போய் வழிபாடு செய்தார் இப்பதான் நிறைய செல்வம் இனி என்ன பாடும் பணியே பணியாருள் போல இப்ப நமக்கு ஊதியம் குறைவா இருக்குது நம்ம வரவு செலவு பண்ண முடியலைங்கிறதுக்காக நமக்கு வேண்டிய ஊதியத்தை கொடுத்துட்டாங்க அர்த்தம் முருகா முருகா ஜெர்மனியில் எழுதணும் நல்ல அருமையான எடிட்டோரியல் நமக்கு இப்ப இருக்கிற வாழ்க்கை தரத்தில் நமக்கு ஈடு கொடுக்க முடியலை என்பதற்காக அரசு என்ன செய்கிறது பொருள் மிகுதி குடும்ப அந்த பணியில் ஓடி ஓடில செய்யணும் அப்படி எல்லாம் செய்ததாக கேள்வி ஒரு காலத்தில் நாயகனை வறுமையினால் அப்படி இருந்தார் இப்ப நல்ல செல்ல வளம் இருக்குது அதனால மூன்று பொழுதும் போவாராம் அல்ல காலை மாலை இரவு அல்ல அது இரவு கூட அர்த்தயாமம் எது ராத்திரி அர்ஜாமுடைய வரைக்கும் இருப்பார் இது மாதிரி போய் செல்வாராம் சென்று இன்பொறும் ஏழிசை கிழவன் இரு நிதியம் அருளிய அன்பு திறந்து அரை இரவு அடைந்து அ இரவும் அடைந்து ரொம்ப அருமை இது வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அர்த்த ஜாமம் அர்த்த ஜாமு சொல்றோம்ல அர்த்த யாமம்னு பேரு தெளிவா சொன்னோம்னா ஜாமம் விட யாமம் அந்த அர்த்த யாமம் அர்த்தம் அர்த்தம்னா பாதின்னு அர்த்தம் யாமம்னா இரவுன்னு அர்த்தம் நள்ளிரவு நடு இரவு என்று பொருள் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னா அர்த்தம்னா பாதி ஒரு பாதி நாரி நாரின்னா அம்மா ஈஸ்வரன்டா அப்பா எனவே அம்மையப்பன் ஒரு பாதி அம்மையும் ஒரு பாதி அப்போது அர்த்தநாடீஸ்வரர் அதுபோல அர்த்த ஜாமம்னா நள்ளிரவு என்று சொல்றோம் நள்ளிரவுன்னா நீங்க அர்த்த ஜாமம் வந்து கோவில் நடத்துறது ராத்திரி பன்னெண்டு மணிக்கா செய்யணும் கிடையாது ஒன்பது ஒன்பதே கால்தான் சிதம்பரத்துல மட்டும் சரிய பத்துங்களா மதுரையில் கூட மதுரையில தான் அர்த்த ஜாமம் பார்த்து வந்தோம்னா நம்ம வட காவணி முதலமைச்சர் பதினொன்னாயிரம் அதுபோல சில்லையிலும் நீங்க அந்த அர்த்தாமங்கிறது சரிய பத்து எல்லாம் பார்த்து பள்ளியில் வரைக்கும் போய் நீங்க வழிபாடு செய்துட்டு வந்தோம்னா பதினோரு மணி அவங்க வீட்டுக்கு வருவது மற்ற பெரும்பாலான கோயில்ல ஒன்பது ஒன்பது அதுல முடிச்சிருவாங்க சீவாராம் அது பாருங்க அன்பு அன்பு சிறந்து அரை இரவு தமிழாக்கம் அர்த்த என்ன அரை இரவு சரியான பாதி இரவு அல்லவா அந்த அரை ஈரவும் அடைத்து அடைந்து பணிந்து அடல் விடையின் பின்புற நின்று ஏழிதையும் பாடி வரும் பேருடைய எல்லா காலங்களிலும் சென்று பெருமான சுங்கரநாதருக்கு பழிபாடு செய்து கொண்டிருப்பாராம் அந்த பாடல் தொழுதகையன்பரும் தேவர் தொகுதிகளும் தொழ திங்கள் கொழுந்தலைய நதியலைய குணிக்கின்ற தனிக்கடவுள் செழுந்தருள சிவியின் மேல் தேவி திருப்பள்ளியறை பள்ளியறைக்கு போது பணிந்து ஏத்துவான் ஓரளவில் அத்தஞ்சாம வழிபாடு செய்த பிறகு என்னன்னு கேட்டா வழிபாடு நிறைவு எப்பருமானை பெருமாற்றி இருக்க இடத்துல கொண்டு போய் அந்த திருப்பள்ளி இறையில கொண்டு போய் வைத்து பிறகு பால் நிவேதனை செய்து அந்த ஊஞ்சலை ஒரு முறை ஒரு முறை சிவாச்சாரிய அப்படி லேச ஆட்டுவார் பொன்னுசல் ஆடாமோ என்று அந்த ஊஞ்சலை ஆட்டி அந்த பால் நிவேதனத்தை எஞ்சிய முன்னாள் அந்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நிவேதனம் அவரு அது பிரசாதமாக சேடமாக கொடுத்து அது முடியற வரைக்கும் இருப்பாங்க பள்ளி அறைக்கு சென்று மீண்டு இருக்கிற வரையிலும் இப்படியாக பணி செய்தாராம் அவர் இந்நிசையால் பெரும்பான் எவ்விடை எவ்விடையூர் அடுத்தாலும் தன்னியம நெறி ஒழுக்கம் தவான் என்பாது உலகரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் ஆண்டவன் நான் இப்பதான் சொல்றேன் பெரிய பிராணத்திலோ இங்கேயோ நடக்கின்ற பொழுது எல்லாம் ஒரு நிகழ்ச்சி ஒரு சோதனை செய்து ஆரம்பப்படாது சோதனை செய்தல் என்பது சிறுமை அவருடைய பெருமையை மேலும் வெளிக்காட்ட வேண்டும் என்று கருதினாலாம் என்னன்னாரு இப்போ ஐயா அப்ப ஒவ்வொரு நாளும் காலையில வழிபாடு இது வெளியற் கால வழிபாடு உஷா காலம் சொல்றோம் இரண்டாம் கால வழிபாடு ஒன்பது மணி அப்புறம் வந்து நண்பர்கள் வழிபாடு உச்சிக்கால வழிபாடு பன்னெண்டு மீண்டும் மாலை ஆறு மணி மீண்டும் என்னை அவர் எந்த இடையூறு வந்தாலும் இந்த வழிபாட்டிலே காலை முதல் அந்த அர்த்தம் அது வரைக்கும் செல்வார் என்பதை உலகிற்கு காட்டுவதற்காக உலகிட்டு காட்டுவதற்காக ஒரு நாள் என்ன செய்தார் வீட்டை விட்டு இந்த முடிஞ்ச பிறகு அர்த்தம் எங்க இருந்துதான் மழை வந்ததோ தெரியுது திருக்குற தொண்டர்ல மழை வந்த மாதிரி தான் திடீர்னு எதிர்பாராம சொல்லூ இதுவரையிலும் இந்த தமிழகம் இந்த மாதிரி கண்டதே கிடையாது பொன்னியலும் தடைமவழி திருவிளையாட்டால் உன்னி அந்நிலையில் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்றேன் கருங்கடலை விசும்படுத்து கவிழ்ப்பதன எப்படிதான் இந்த ஆகாசமானது பெரிய ஒரு நீர் ஒரு பெரிய பூதம் விண்ணும் ஒரு பூதம் ஒரு பூதம் இன்னொரு நாம கடல் நடக்க முடியாது எனவே அந்த ஆகாயமாய ஒன்று இந்த கடலை தாமே தன் கையினால் எடுத்து அப்படியே கவிழ்த்தா தொட்டு தொட்டா மழை வரும்பாருமையா திருவள்ளுவர் எங்கிருந்து வரணும் வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனு உலகத்து உள் நின்று உடற்றும் பசி அப்போ அந்த மழை பெய்யணும்னா அதுக்கு உரிய இடம் எது விண் ஆகாயம் அது மாதிரி இந்த ஆகாயமே இந்த கடலை எடுத்து அப்படியே கவிதா இருக்குமோ அது போல ஒரு மழையா இப்படியாக மழை பெய்யுது ஆனாலும் என்ன செய்ய ஒருங்கு சொரிந்து உள்ளுணரார் உள்ளம்போல் உட்புறம்பு மருங்கொடு கீழ் மேலென்று ரொம்ப அருமை மழை நிறைய பெய்வது மட்டுமல்லாம மழை நிறைய பெய்வதனால மேல இருக்கிற விண்மீன்லாம் கூட தெரியல ஒரு இருள் எப்படிப்பட்ட இருள் உள் உணர உள்ளதாக இருக்கிற பரம்பொருளை உணராதவருடைய நெஞ்சம் எப்படி ஒரே இருளாக இருக்குமோ அதுபோல இப்பொழுது மறக்க முடியுமா மறக்க முடியாது மெல்லும் பஞ்சமாக்கள் தம் வல்வினையும் உணரா அறிவியலோர் நெஞ்சமும் என்ன இருந்தது நீண்டவான் சுந்தரர் பறவையாறை பார்த்துவிட்டு இல்லம் செல்கிறார் பறவை பார்த்து செலுகிறார் அப்பொழுது வானம் இருண்டது எதுபோல பஞ்சின் மெல்ல அடிப்பாவையர் உள்ளமும் புறத்தொழுக்கமுடைய உள்ள மகளிருடைய உள்ளம் எப்படி இருக்குமோ அது போல ஒரே இருண்டாக இருட்டாக இருக்கும் அவங்களுக்கு என்ன ஒரே காசுதான் வேற எதுவும் பஞ்சமாக்கள் தம் வல்வினையும் விரையே செய்து கொண்டிருப்பவர்கீமையே செய்யறானே அவனுடைய உள்ள எப்படி ஒரே இருக்கும் அது போல மூன்றாவது அறம் ஐந்தழுத்தும் உணரா அறிவிலோர் நெஞ்சமும் திருவைந்தெடுத்த இடையராது என்னது திருவைந்தெழுத்து அப்படியே அது என்னதுங்க அவன் எவ்வளவு இருக்குமோ அது போல அறன் ஐந்தெழுத்தும் உணரா அறிவிலோர் நெஞ்சமும் என்ன வானம் இருண்டது என்று சொன்னார் இவர் பார்த்தார் அது பனிரெண்டாம் நூற்றாண்டு இவர் பதினாம் நூற்றாண்டு அதனால உள்ளுணர்வின்றி இருப்பார் போல உள்ளுணர்வு பெருமாள் இருக்கு நினைப்பவர் கோயிலா கொண்டவன் அதில் உள்ளத்துல இருக்க வேண்டிய பரம்பொருளை உணராது இருக்கின்றவன் எப்படி நெஞ்சம் இருக்குமோ அது போல இருக்கு இவர் ஒன்றை சொன்னார் இடத்துல இப்ப என்ன பண்ணுவாங்க என்னமோ இன்னைக்கு அர்த்த ஜாம வழிபாடு நமக்கு அவ்வளவுதான் கொடுத்து வச்சது அப்படின்றோம் நாம ஏன் அப்படின்னு கேட்டா இந்த கொற்றமலையில இருட்டுல எப்படியா நம்ம வீட்டுல இருந்து சொக்கநாதர் கோயிலுக்கு போறது என்ன செய்வோம் ஆனால் அந்த பானபத்தினர் என்ன செய்த என்ன செய்தான அந்த இருட்டும் கிடையாது எந்த சாதனமும் கிடையாது மாமாரிய வருவான் பானபத்திரம் ஆஹா மணி பத்துனா வந்து ஒன்பது ஆயிடுச்சு என்று சொல்லிவிட்டு கையில அந்த யாழ் வந்து உடம்புல எல்லாம் போர்த்தி கொண்டு யார் நினைஞ்சதுன்னு நன்றாக வாசிக்காது எனவே அதுக்கு ஒரு துணியை போட்டு உடைய போட்டு போய்விட்டு மாமாரிய வருவான் உள்ளத்தில் கொஞ்சம் கூட அசுவதில்லை பெருமாள் நம்ம அதுக்காக பூமடை பெய்கிறார்பா பூமழை பெய்கிறார் என்று அப்படி திருப்பி அப்படி திருப்பி பூமாரியன நினைந்து திருக்கோயில் பூந்தெய்தி காமாரிதனை பணிந்து கருணை மாறியில் நனைந்து அப்படியே எல்லாம் அந்த மாறி மாறிங்கிற இது சொல்லடுக்கு காமாரிதனை பெருமானுக்கு காமாரி என்னன்ன காமனை எரித்தவன் எனவே காமாரி அந்த காமாரிதனை பணிந்து கருணை மாறியில் நனைந்து இலக்கியம் அல்லவா வெளியில வந்து அந்த பானத்தின் மடையில நினைஞ்சா இங்க உள்ள வந்து உள்ள நெருங்கு நெருங்க சொக்கனாக்க தே மாறி பொழிவதன சரி பாருங்க இப்படி வந்தவன் என்ன பண்ணாரு தன்னுடைய அந்த யாடை எடுத்து தேன் அப்படியே தேன் மலை பொழியற மாதிரி யாருக்கு பெருமானுக்கு செய்மாறி பொழிவதன செல்விழியால் வாசிப்பான் ஒரு சொல்ல வைத்துக் கொண்டு மாமாரியடை நினைந்து வருவானம் மாரிதனை ரெண்டு பூமாரிய நினைந்து திருக்கோயில் புகுந்தி காமாரிதனை பணிந்து கருணை நினைந்து தேமாரி பொழிவதன ஆறு மாறி தமிழ் சொல்லின்பத்திற்கு சொல்லின்பம் வரலாற்றுக்கு வரலாறு இப்படியாக சென்று உள்ளே சென்று அவர் வாசித்தாராம் வாடித்து பெருமான் புடத்தினரம் பெரிந்து ஒளி போக்கி புலங்கொண்டி வழிபோய் அருட்பைங்கூள் தலைகெடுத்து தொடைத்தமிழின் இசைப்பானி சுவை அமது மடை திறந்து இன்னிசை வாசித்தா, இந்த வாய்பாட்ட திருமுறை இசை உணர்ச்சியா இருக்கா என்னன்னு தெரியாது விட அந்த பொ அவங்க பாடுகிற அந்த அமைப்பினால தன்னை ஈர்க்கப்படுகிறான் ஆனா பெருமான் நல்ல இசை வல்லுனன் எப்படி தெரியும் அவர் கையிலேயே என்ன வச்சிருக்கிறார் வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி தன் கையிலேயே வீணை வச்சு வாசிக்கிறான் அதனால இசையில மிகச்சிறந்த பேரு அல்ல இசை நுணுக்கம் தெரிந்துவிடாதனால இவனும் போய் அந்த இசையை இசை மடையை அப்படியே பொழிந்தான் புதைப்ப நின்று நிறையாய் அரும்புதல் போல் என்பருக்கும் விசை பாடுமாள் அப்படி என்ன பாடினார் ரொம்ப அருமையா ஒளிப்பதிவு செய்தார் இது மாதிரி இடங்களை மட்டும் திருவிழா பணத்தில் தோக்கணும் அதாவது பெருமானை நோக்கி அந்தந்த வரலாற்றுல சிற சில வரலாற்றுல பெருமான இவ்வாறு பாடினார் வழிபாட்டு பாடல்கள் என்று எடுத்து பெரியவர்கள் வாக்கை எடுத்து மந்திரமாக வைக்கணும் நாம ஒரு சொல் படைச்சு மந்திரமா நாம் யார் அருகையில் நல்ல இசை வல்லுநர்கள் இருந்து வாசிக்கிற முறையில் எப்படி வாசிக்க முடியுமோ அதே மாதிரி அமைப்பில் இருந்து இந்த மூன்று பாட்டை பாடணும் அதனால உங்களுக்கு திருஷ்டிப்பரிகாரம் அதனால நான் பாருங்களா மாதர் நகையாய் மதுரேசர் உன்பலிக்கு வந்து காதல் முகத்திரும்பிக் காட்டி என் சிந்தை கவர்ந்தார் போனும் தோடி சொல்றா தலைவி என்னடி அப்படி ஒருமெல்லாம் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கே அப்படின்னாரு என்னடி பண்றது என்ன நடந்தது சொல்லுடி அகச்சுவை பாட்டுலாம் மாதர் நகை ஆய் உங்ககிட்ட சொல்லாமத்தையும் உற்றத்தோடி நீ தான் உங்ககிட்ட சொல்ற மாதர் நகை ஆயி மாதுரேசரு சொக்கநாதர் இருக்குல்ல அவர் பாடா படுத்துறாரு போ அப்படின்னா என்னடி செஞ்சார் உன்படிக்கு பன்னெண்டு மணிக்கு வந்துட்டார் மத்தியானம் வீட்டுல ஐயாவும் இல்ல நான் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறேன் உட்கார்ந்து இருக்கும்போது வந்தார் உன்பு அடிக்கி ஐயாவும் இல்லைன்னு சொல்லப்படாது வீட்டுல யாரும் இல்ல இந்த பெண் இளம் பெண் அப்படிங்களா பெருண்மனை நினைப்பாரா பெரண்மனை நினைப்பாரில் யாரும் இல்ல சின்ன பெண் உன்பு அடிக்கி எம் மனைவாய் வந்து பன்னெண்டு மணிக்கு வீட்டுல எங்க அம்மா இல்ல அப்பா இல்ல அண்ணன் எல்லாம் வெளியில போயிருந்தாங்க பனி கூட இல்ல நான் மட்டும் வந்த உடனே அமைஞ்சது என்னன்னு கேட்டா வேறு நோக்கமா சொல்லுகிறேன் நெல் நோக்கும் நோக்கா கால் தான் நோக்கி என்பது போன்ற அனுபவங்களுக்கு ஏற்ற அந்த பார்வையான் முகத்தரும் கவர் போலும் அப்படி அவர் நோக்கணுன்னு என்னாலே என்னால் அந்த மாதிரி அதை ஆற்றப்படுத்த முடியல சரி நமக்கு ஒரு காதலர் இவர் தான் நமக்கு என்று கருதி எனக்கு அன்பு ஏற்பட்டு அப்படி அன்பு ஏற்பட்டு பிறகு காதல் முகத்தரும்பையறவு தீர கலப்பேன் எனக்கும் அந்த ஆர்வம் இருந்தது அவருக்கும் அந்த ஆர்வம் இருந்தது எனவே அவரும் அப்படி கையை அப்படி நீட்டினார் நானும் அப்படி கையை நீட்டி கலக்க போன பாருங்க அப்ப பார்த்துட்டேன் என்ன பார்த்தேன்னு காதல் முகத்தரம்ப கையறவு தீர கலப்பேன் அவர் உடம்ப பார்த்தா என்ன ஆகுதுன்னு கேட்டா பாதி பெண்ணும் பாதி ஆனா இருக்கிறாரு இப்ப அவரு ஆணா இருந்து நான் பெண்ணா இருப்பதனால சென்றால் அது பரவாயில்ல நான் ஒரு பெண்ணா இருந்து அவரை பார்க்கும் போது பாதிதான் ஆண் உடம்பு இன்னொரு பாதி பெண்ணல்ல என் கை இப்படி போய்ச்சி பாரு அப்படி போன உடனே காதல் முகத்தரும்பையரவு தீர கலப்பேன் அப்படி கலந்து அவரோட தழுவலாம நான் அப்படி ஒரு முழுமையா அவரை பார்த்த உண்டான பாதி பேதை உருவாயிருந்தா செம்பாதி அம்மா உருவமா இருக்குது பெண் உருவமா இருக்குது நாணி விழித்து ஆதி பிழைத்தேன் போடும் ஒரே வெக்கம் எனக்கு அதனால அப்படியே வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கு அப்படியாது இதே கருத்துடைய பாடல் இன்னரெண்டும் அதாவது அந்த காலத்துல என்ன கேட்டா ஒரு பொருள் பற்றிய மூன்று தாடிசை என்று சொல்லுவதுல அது ஒரு பொருளையே வரும் ஆனா மூன்று பாட்டா இருக்கும் இரண்டு பாட்டும் பாடலுடைய சொற்கள் வேறுபடும் ஆனா செய்தி என்னமோ இதுதான் செய்தி என்னமோ இதுதான் ஒண்ணுதலாய் வெண்டலை கொண்டு உண்பழிக்க நம்ம ஊடே செய்ய பன்னெண்டு மணி ஆனவுடனே அப்படியே கையில ஒரு அந்த கபாலத்தோட வந்து யார் வந்தா கூட கண்ணுதலார் எப்படி வந்தார் உள்ளால இசைத்து அருமையா பாடிட்டு வந்தாரி இந்த அவருடைய உருவமே மயக்கும் அவர் வாயிலிருந்த அந்த இன்னிசை இன்னும் மேலும் மயக்குகிறது அதனால உள்ள அழக்கானு என் உள்ளம் கவர்ந்தார் போலும் என் உள்ளத்தையே அப்படியே எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டே என்ன பண்ணேன் கண்ணூர்பார் நான் அவரை தழுலாமுற மாதிரி தான் அப்படி தழுவும் போது பார்த்தால் என்ன இருக்குது பாதி பெண்ணுருவமாயிருந்தார் வெள்ளி விழித்து ஆவி பெற்றேன் போலும் இதையே பார்த்து ஐயரி உன் கண்ணாய் திருவாலவாயுடையார் ஐயம் கொள்வான் மையல் நகை செய்தியன் வனமுலையின் மேச்செங்கை வைத்தார் போலும் மையல் நகை செய்தன் வனமுலை மேல் கை வைப்ப மாழிச்சோர்வேன் தையல் இடம் கண்டு நடுநடுங்கி விழித்தாவி தரித்தேன் போரும் இது மாதிரி அருமையான இன்னி செய் அகப்பொருள் செய்யப்பட அருமையான பண்ண அப்படி பாடு உடனே பெருமான் இதை கேட்டார்கள் வெளியில எதுங்க மேல வெள்ளம் பெரிய மலை வெள்ளம் இங்கே உள்ளே இசை வெள்ளம் அந்த மலை வெள்ளத்தில் நினைந்து வந்தவர் இந்த இசை வெள்ளத்தை தொக்கநாதருக்கு அருமையாக பாடி செய்தாராம் பாடுவார் இருவர் கண்டு பரிசீலா கொடுத்த சங்கத்தோடுவார் செவியில் ஊட்டும் தொண்டு கண்டு பெருமான் பார்த்தாராம் இப்படிப்பட்ட ஒரு தொண்டல் அது இந்த கடுமையான மழையிலும் கூட தவறாது வந்து மிக அருமையான உனக்கே இந்த பலகை என்று ஆழ்ந்து எப்படி யாருகனங்கள் தூயிட்டு வரல தானே தூயிட்டு வந்திருப்பார் நல்ல ஒரு அருமையான பலகை அதில் பாடுவதற்கு ஏன் ஒரு உயரம் ஒரு குறிப்பிட்டது ஒரு உயரம் நல்ல அருமையா இருக்கிறது நல்ல அமர்ந்து இருந்து நல்ல தன்னை இதை வச்சு பாடுவதற்கு ஏற்ற அருமையானவர் அந்த பலகையை வைத்து இனிமேப்பா இதில் இருந்து பாடு இதில் இருந்து பாடு ஏ அப்படின்னு கேட்டா ஆடு வார் சிம்பில் கூறி நகை அணை பலகையிட்டார் ஒளியும் ஒலியும் இனி முதற் கொண்டு நீ இந்த பலகையில் இருந்துதான் பாடணும் என்று சொன்னது ஒளி இங்கே ஒளி பலகையாக வந்தது ஏனென்றால் இந்த இ மழை எல்லாம் வந்து தடையா இருக்கும் தண்ணி தண்ணி தண்ணிப்பட்டதுன்னா வீணையினுடைய போடும் தொண்டையினுடைய போடும் தொண்டையை போடும் பெரும்பாலும் அல்லது இசைப்பவர்கள் இருக்காங்களே ரொம்ப பாதுகாப்பா வைத்திருக்கிற கருவி இந்த கருவிதான் ஏன்னா இந்த கருவி போச்சுன்னு வச்சுக்க அங்க வேலையே இல்லை வேலையே இல்லை மற்ற கருவிக்கும் சேர்ந்து அதுவும் பேசிட்டு குடிச்சது உடனே தகசியும் பேசலாம் சூடா இருக்கணும் அப்பதான் தொண்டை கிடையாது நல்ல ஒரு பேசிட்டு நல்ல சில்லன் தலையடுத்து என் பேச்சு பேசுங்க நான் என்ன கூட இருக்கேன் வேற என்ன பண்றது தொண்டை ரொம்ப அதனால் இந்த பலகையை இட்டு அதன் மீது இருந்து பாடுவாய் எஞ்சிட்டு பொற்பலகை ஏறி நரைகள் சூடும் அரைகாடல் அகத்து பலகையும் அங்கே கொண்டு மறை வழி தன் மனை வயிச்செல்லும் எல்லை அருமையா அன்று முதற்கொண்டு அந்த பலகையை சரி பலக பெருமான் கொடுத்தார் இருந்து பாடினார் நேர வீட்டுக்கு வரணும் என்ன பண்றதுன்னு ஏற்கனவே கையில யாழ் இப்ப இந்த பலகை வலதுகையில தூக்கிட்டு ரெண்டும் கொடுக்கணும்னு போகுது ஏன்னா கொடு ரெண்டு காரணம் ஒண்ணு இங்க போட்டா நிக்க இல்ல சரி தேவையில்லாதவ ஏ நிற்பான் அதுல ஏ ஒரு பலகடா அப்படின்னு வந்து உட்காருவாங்க அதனால அது பொருள் வந்தது கூட பொருள் வைப்பதற்குரிய இடத்த ஒரே ஒரு சின்ன நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு காஞ்சிபுரத்தில் அந்த பெருமான் கோயிலை சுற்றி பல லிங்கம் சிவலிங்க திருமணி இருக்கு நிரம்ப இருக்கு நல்ல பெரும் பெரும் திருமேனி திருமண பெரிய திருமேனிகள் இருக்கு அதுல என்ன பண்ண ஈரோடுல இருக்கவங்க சில பேர்லாம் சேர்ந்து சிவன் ராத்திரி என்றாவது அன்று வந்து எல்லா திருமேனிக்கும் எண்ணெய் சாத்தி அபிஷேகம் பண்ணி புத்தாடை சாத்தி வைத்து புத்தாத்தாத்துனா அன்னைக்கு சிவந்தாத்திரி அந்த நான்கு காலம் வரைக்கும் வரைக்கும் இருக்கும் விடிந்த பிறகு அந்த துணியெல்லாம் அப்படியே எடுத்து அவிழ்த்து கொண்டு போய் பெட்டியில் வச்சிருங்க அடுத்த சிவந்தாத்திரிக்கு சாத்தலான்னு சொன்னாங்க ஏன் மேனியில இருந்த ஆடை இருக்குமாங்கிறது ஐயம் இவை இப்ப கொடுத்தா மட்டும் போதாது கொடுத்ததை பாதுகாக்கிற பொறுப்பும் யாருக்கு அந்த அரஞ்சியர் உனக்கு இருக்கணும் சாதாரணமாதான் தாயும் அப்பா அம்மா இருந்தா மாதிரி ஒரு வேஷு கூட சுத்த மாட்டாப்பா உனக்கு இல்ல யாரும் சுத்த எல்லா திமிழிங்க திருமேனியும் அப்படி இருக்கு வெற்றா இந்த பெரும்பாலும் நவகிரங்களுக்கு இப்ப சாத்திரது இல்ல சனி தனி பயிற்சி தான் அது சனிதான் செய்யறது நாம அதெல்லாம் காரணம் இல்லாமல் பொதுவாகி இருக்கமா எனவே அதுவே பலகை வந்து போட்டம் வந்து அங்கேயே வச்சா இருக்கணும் தெரியணும் மேலும் தானே பயன்படுற நேரத்துக்கு அதனால பாவம் கையில யாழை எடுத்துக்கொண்டார் இந்த பக்கத்துல கையில கூட பெருமான் கொடுத்து வைக்க கூடாத அளவாதம் சென்றார் குடித்தவைகள் பொண்ணு மாமணியும் புத்தும் புலப்பட கடைந்த வேலை என்ன ரொம்ப அருமை இவர் இந்த பலகை எடுத்துட்டு வெளியில வந்தா இருப்பாரு ஆடாடா முழுநிலா அப்படி அடிக்குது அப்ப இவர் வரும்போதுதான் இவ்வளவு மழை சிக்கலை தவிர மீண்டும் வீட்டு நிலத்திற்கு போகும்போது ஆனா வீட்டை விட்டு வந்து நனைந்து அங்கேயும் வந்து ஆனா என்றும் பாடுவது போலவே இன்னும் அதிகமாகவும் பாடின இப்படி இருக்குன்னு பணி என்பது பணி என்ன கேட்டா அந்த மாதிரி செய்யணும் ஒரு பணி எடுத்துக்கொள்ளக்கூடாது எடுத்துக்கொண்டால் எத்தனை இடையூறு இருக்குன்னாலும் அந்த இடையூறு தாண்டி செய்யணும்